இதே மாதிரி இந்த ஆனந்தமயாதிகரணத்துல நம்ம மேல் கொண்டு ஒரு வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்ற ஸ்ருத்திலிங்கம் வாக்கியம் நிர்ணயம் பண்ண போறோம் அதுபம் என்ன அப்படிங்கறது அடுத்த ஆனந்தமயாதிகரணம் ஆனந்தமயாதிகரணத்துக்கு பாஷ்யக்காரர்கள் ஒரு அவதாரத்தை சொல்ல வேண்டியது வந்து ஏன்னா இதுவரே என்ன ஆரம்பிச்சிருக்க பிரம்மச்சாரம் பண்ணனமா வேண்டாமா மன்னனம் தீர்மானம் பண்ணுங்க பிரம்ம விசாரம் அப்படிங்கறது வேதாந்த விசாரம் பிரம்மத்தை நேரடியா ஒண்ணு முடியாது பிரம்மத்தை போகிக்கக்கூடிய வேதாந்தத்தை பற்றி விசாரம் வேதாந்த விஷேசமான விசாரம் தான் பிரம்ம வேதாந்த விசாரம் சொல்லியாச்சுன்னா அப்ப வேதாந்த பிரதிபாதியமான பிரம்மத்துக்கு லட்சணம் பிரமாணம் இதை விசாரம் பண்ணி தீர்மானம் பண்றது வேதாந்தத்தையே விசாரம் பண்ணி பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் வேதாந்தத்தினால சொல்லப்படுறது பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய ஜென்மாத்தியதாக சாஸ்திர யோனித்வா இது ரெண்டையும் தீர்மானம் அதுக்கப்புறம் சாஸ்திர யோனித்வா ரசிகரணத்திலேயே ஒரு தித்திய வர்ணக்கட்டினால என்ன சொன்னார்னா பிரம்மத்துக்கு பிரமாணம் பிரம்மத்தை போஷிக்கக்கூடிய பிரமாணம் வேதாந்தம் தான் வேறு அதனால பிரம்ம விசாரம் பண்ணணும்னா வேதாண்டு பிரம்மத்தை தெரிவிக்கணும்னா வேதாந்த விசாரம் தான் பண்ணியாக தீர்மானிக்கணும் அதுக்கு மேல ஆட்சேபம் வந்தது வேதாந்தம் பிரம்மத்தை தெரிவிக்க முடியுமா ஏன்னா அது வேதமாச்சே வேதம்னு சொன்னா அது வந்து விதி விஷேகம் அரசா சொல்ல முடியும் பிரம்மத்தை தெரிவிக்க முடியாதுன்னு கேட்டா தாராளமா தெரிவிக்கலாம் தெரிவிக்க முடியும் அப்படிங்கறத சமன்வயாசிகரணத்துல ஸ்தாபனம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஈஷகரணத்துல என்ன பண்ணாருன்னா வேதாந்தம் பிரம்மத்துல சொல்றது பிரம்மத்துக்கு ஒரு லட்சணத்தை சொல்றதுன்னு சொன்னேன் ஜெகதாரணத்தம் பிரம்ம லட்சணம்னு சொன்னதாக ஜென்மாதிபிகரணம் என்று சொன்னேன் ஆனா அது அப்படி இருக்க முடியாது பிறகு இந்த லட்சணம் பிரதானத்துக்கு தான் கொடுக்கமாக இருக்கு பிரம்மத்துக்கு இல்லை அதனால வேதாந்தம் பிரம்மத்துக்கு பதில் பிரதானத்தை சொல்றதாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க தான் பிரம்ம நிகழ்களையும் பிரம்ம வித்தியாசாக பதில் பிரதான வித்தியாச இருக்கின்றதுன்னு சீக்கிரம் அப்படின்னு அவர் சொல்ல பார்க்கலாம் வேதாந்தம் பிரதானத்தை சொல்லவே கேசனத்தை தான் சொல்றது அப்படின்னு வீக்ஷன் அப்படின்னு திட்டம் பண்ணிட்டாங்க இந்த பிரதானம் கிடையாது பிரம்மந்தான் अमेद विषमा जगदारण वेदा जगत कारण प्रमाणा महच प्राण कम्यू प्रदार रुद अभिप्राय क பிரதான இடம் கொடுக்கறதாக சொல்லவே முடியாது அசப்தம்னா அது பிரதான பட்டத்தை ஒரு வேதாந்தத்திலும் கேட்கவில்லைன்னு சொன்னாங்க இப்படி சொன்னதுனால என்ன ஆயிருக்குன்னா இந்த அத்தியாயார்த்தமே விருது வச்சு இது சமன்வயாத்தியாயத்துல சர்வ வேதாந்தமும் பிரம்ம பத்தம் சொல்றது அப்படின்னு சொல்றதுக்காக சமன்வயாத்தியாயமே வந்துடும் இந்த விஷயத்தை கட்டி சாமான்யா அப்படி சொல்லி முடிச்ச பிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லையே இதுக்கப்புறம் ஆனந்த விழா ஒவ்வொரு நாலு வாரம் பூர்த்தி பண்ணிட்டு போறாரு இருக்குன்னா என்ன அதாவது ஒரு அவசியம் உண்டா ஒரு சந்தேகம் வருது அதுக்காகதான் பாஷகாரர் இது அவதாரிக்கப்படுகிறார் இதுவரை வேற ஒன்றும் சொல்லலை ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கட்டிருக்கு ஏன்னா இவர் சமன் விளாதிக்க சமன் விளாத்தியத்துல என்ன விஷயம் சொல்லணுமோ பர்வ வேதாந்தமும் பிரம்மணி சமன்விதம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவஷ் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே சூத்திரத்தில் சொல்லி முடித்தாச்சு அதில் ஏதாவது ஒரு ஆட்சேபம் வந்ததுன்னா சாங்கியா ஆட்சேபம் பண்ணலாம் அப்படி கிடையாதுன்னா அதுக்கும் பதில் சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்து அத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் பாக்கி எதுவுமே இல்லை அவரு அவிரோகாத்தியாயத்துக்கு நேரடியாக போகலாமே எதுக்காக இந்த அடிக்கண்டம் ஆனந்த உதாரணங்கள்லாம் ஆரம்பிக்கிறது இந்த கேள்விக்கு இப்போ வந்து ஜன்மாந்தை சூத் யாசித்தான் வேதாந்தவிய ஈஸ்வர ஜகஸிலயம் இத்தேகம் நாயப்பூர்வம் பிரதித்தம் இன் ஈஷத்தி கரணப்பந்தம் இது எல்லா வேலையம் இந்த விஜய் ஆயிரத்தி கூட சகலவேதவியை விஜார்த்து எல்லா இடத்துலயும் ஈஸ்வரன் தான் சொல்றது மிக காரணமாக ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கு ஜென்ம ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிய அதுவும் நியாயபூர்வகம் பிரதிபாதம் யுக்தியை சொல்லி யுக்தி புரஸ்பரமா வேற நிர்ணயம் என்னாச்சு இதை விட இவருக்கு தெரியாத உத்தரெல்லாம் ஏற்கனவே இருக்குமே அதுலதான் ஏதாவது மாறுகள் இருக்குமோ उपनिष प्रधान मारे में இந்த பிரமாத்தியாயத்துல சொல்ல வேண்டியது விஷயம் எதுவும் பாக்கி இல்லாதது பாக்கி இருக்கு அதுக்காக தான் பிரஸ்மாத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன அப்படி நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் விருப்பம் பிரம்மா அவன் இப்போ வேதாந்தம் பிரம்ம சொல்றதுன்னு அந்த விஷயம் எனக்கு புரிந்து கொள்ள தீர்மானமாகிட்டு இருக்கு ஆனால் வேதாந்தத்தில் பிரம்மம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அதை படித்து பார்க்கும்போது ரெண்டு விதமான பிரம்மம் தெரிய இருக்கு அதாவது ரெண்டு பிரம்ம நான் சொல்ல வரல ஒரே பிரம்மம் சகுணமாக சில இடத்துல உபதேசிக்கப்பட்டிருக்கு சில இடத்துல நிர்குணமாக சவிசேஷமாக சில இடத்துல நிர்விசேஷமாக சில இடத்துல ரெண்டு விதமான வேதாந்த வாக்கியங்களும் இருக்கு இந்த ரெண்டு விதமான வேதாந்த வாக்கியத்துல ஒண்ணுதான் தாத்பரிய விஷயம் அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு தீர்மானம் ஆயிடுச்சோ இதுக்கு மேலே இன்னும் ஒரு அதிகரணத்துல அதை இன்னும் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணவும் போதா அரூபவதேபடி அப்பிரதானத்துவா ஒரு சூத்திரம் வரப்போட்டு இந்த சூத்திரத்துல இந்த அதிகரணத்தைதான் விசாரம் அபிசேக வாக்கியங்களும் வேதாந்தத்தில் இருக்கு நிர்விசேக வாக்கியங்களும் இருக்கு அப்படி இருக்கும்போது பிரதானமா உபனிஷத்து எதை சொல்றதுக்காக வந்திருக்கு ரெண்டி சொல்றதுக்காக இருக்காங்க ஏதாவது ஒண்ணுதான் சத்தியமா இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கே அருபவ தேவதி தேவகாரம் போட்டு அடிப்பாரு விசேஷம் அருபம் அவுங்க நேரடியா பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கே தவிர சகுண வாக்கியங்கள் அதுக்காக வராது சப்பிரதான சுவாச இந்த சகுணமாக பிரம்மஸ்வரூபத்துல தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கு बोधिका उपासन विधान उपासन ब्रह्म उपासनाधानापर नास्परम वस्तु आना अरूप स्पर्श अशंजिशेष ब्रह्म बोधिकाक्य अपासना संबंध में अमाण ये वस्तु स्थिति वस्तु स्वरूप केवर इंत्री उपहारण अभी अक्यम वस्तु स्वरूप निर्भिशे ब्रम्य प्राधान्य सभीशेक वाक्य अक्यम हो सदमेंट இந்த சவிசேஷமான பிரம்மஸ்திரியத்தில் இருக்கு இதை நிரூபணம் பண்றதுக்கு அதுல கூட ரெண்டு விதங்கள் இருக்கு சில இடத்துல உபாசனைக்காக சவிசேஷத்தை நிரூபணம் பண்ணியிருக்க அந்த உபாசனைகள் அது ஒரு சின்ன பலத்தெல்லாம் கொடுக்க முடியும் பலத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி இந்த நமக்கு பலத்தை கொடுக்க முடியும் ஒரு அபிதயங்கள் ஏதோ அபிஷ்டமான சில விஷயங்களை கொடுக்க முடியும் சில உபாசனைகள் இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் மோட்சத்திலிருந்து இவனை கொண்டு போகக்கூடிய உபாசனைகளாகவும் சில உபாசனைகள் இருக்கு இது கிரமமுக்தி பலத்த உபாசனை சொல்றது சில உபாசனங்கள் சர்மாங்கமான உபாசனையாகவும் இருக்கு ஆனால் இது பல எல்லா உபாசனையிலும் பிரம்மங்கிறது சம்பந்தப்படுறது விஷயமான சம்பந்தப்படுறது அப்படி இருக்கு ஒரு சில இடத்துல உபாசனையே கிடையாது ஆனால் சகுணமா பிரம்மஸ்வரூபத்தை நிரூபுணமாக பண்ணியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்றது உபாசனையே இல்லாமல் சகுனமாக பிரம்மஸ்வரூபம் நிரூ நிரூபணம் பண்ணியிருக்கே அது எதுக்காகன்னு சொன்னால் சகுணத்தை போதிக்கட்டும் அப்புறம் நெடுவா குணத்தை கழித்து நிர்விசேஷத்தை போதிக்கிறதுக்கு தான் ஆரம்பத்திலேயே நிர்விசேஷத்தை போதிக்க முடியாது அதனால சகுணத்தை காமிச்சு நிர்புணத்தை போதிக்கிறது உதாரணம் இந்த ஆனந்தமயாதிகரணமே உதாரணம் இந்த ஆனந்தமயாதிகரணத்தில் நிர்விசேஷமான ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கணும் இதுதான் இந்த முக்கிய பிரமே प्रतिष्ठा निर्विशेष का मुना देहत् आरमच आत्मा आत्मा अन्नमयम प्राणमय मनोमय विज्ञानमय आनंदमय पर सशेषंब आत्मा ब्रह्म விஜய் பிரம்மசேத்வேதா அப்படிங்கிற விஞ்ஞானமேத்த பிரம்மங்கர மனோ பிரம்மங்கர மனோமேட்ட பிரம்மங்கரா பிரம்மத்தை சொல்ல வேண்டியதெல்லாம் மனோமேற்கேஜ் சொல்றாங்க அப்படி என்னாச்சு உவனியும் பிரம்மும் பிரம்மன்னு சவிசேஷமாக அந்த பிரம்மத்தை முடிவு பிரம்மற்றும் இதெல்லாம் உபாசனைக்காக இல்லை இது எப்படின்னு சொன்னா சூலாரூன் சதியின் நியாயத்தினால பிரம்மத்தை முதல்ல எது பிரம்மம் அப்படின்னு கேட்ட வந்து இதுதான் பிரம்மன் சமைக்க முடியும் முதல்ல உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வச்சுப்பான் சரி தான் இதுதான் பிரர்மம் பிரம்மவித ஆத்மதி பிரம்னா ஆரம்பிச்சதுங்க பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சுருபுலக்ஷன் சொன்னார் சத்தம் ஞானம் மனசுன்றம் தான் ஆனாலும் அது அது எதுன்னு முடியல சத்துவம் ஞானம் ஏதோ ஒரு வளாகம் அடுப்புகள் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதோட அது என்னதுன்னு சரியா புரிஞ்சுக்க முடியல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல தேகத்தை இது நன்னா தெரியலையே நம்மளுடைய தேகம் தேகம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுருக்கிறதுனால இதை ஆத்மான்னு முதல்ல ஆரம்பித்தார் அன்ன மனதான் இது முதல்ல பிடிச்சிருந்தாச்சா சரி அப்புறம் இது இல்ல இதுக்குள்ள பிராணமயமாக ஒண்ணு இருக்கு அது ஆத்மா இது ஷரீரம் அது ஆத்மா அப்புறம் சரீரம் அதுக்குள்ள மனோமயம் ஆத்மா மனோமயம் ஷரீரம்தான் அதுக்குள்ள விஜானமயம்தான் ஆத்மா விஜயானமயம் கூட ஷரீரம்தான் அதுக்குள்ள ஆனந்தமயம் ஆத்மா ஆனந்தமயமும் ஷரீரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் ஆத்மா இப்ப இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னையும் ஆத்மான்னு சொல்லிட்டு அது சரீரம் சரீரம்னு சொல்ல சொல்லுன்னு சொன்னார் இல்லையா ஏன் இப்படி ஆத் சவிசேஷ ஆத்ம நிரூபணம் இருக்கா பண்ணியிருக்கா இப்படி உபாசனை பண்ணுங்கிறதுக்காக இல்லை அந்த நிர்விசேஷத்தை தெரிவிக்கிறதுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சோபான கிரமத்துல போயிருக்காங்க இது ஸ்தூலாவன் சுடியின் ஞாயித்து சூக்மான அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு ஸ்தூலமான விஷயத்தை காமிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு விசேஷனமா தள்ளிவிட்டு அவன் மெதுவா ஆந்தரக ஆந்தரக ஆந்தராமே சர்வாங்கர திருமணத்துக்கு கொண்டு போயிருக்கான் இப்போ இங்கேயும் சிவிசேஷம் நிறுவனம் பண்ணியிருக்கு ஆனால் இது உபாசனைக்காக இல்லை இது நிர்விசேஷ பிரதிபத்தியர்த்தமே இப்போ மேல்கொண்ட அரிகரணத்தில் நாங்கள் என்ன விசாரம் பண்ண போறோம்னு சொன்னா உபரிஷத்துல சவிசேஷ பிரம்ம நிரூபணம் வெறும் உபாசனைக்காக மாத்திரம்தான் சொல்லியிருக்கா இல்லை நிர்விசேஷத்தை போதிக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கா அப்படி சொல்லி இருந்தால் எந்த இடத்துல உபாசனைக்காக சவிசேஷ நிரூபணம் எந்த இடத்துல நிர்விசேஷ பிரதிபத்தியர்த்தமும் சவிசேஷ நிரூபணம் இந்த விவாதம் இன்னும் இது பயன்படும் தீர்மானம் உண்டு நிர்சேகத்தை தான் சொல்றதுன்னு பொதுவான ஒரு ஜெனரலா ஒரு தீர்மானம் ஆயிருக்கு எல்லா வேணாத்திலும் நிர்விசேகத்தை தான் சொல்றது ஆனால் அதுக்குள்ள சவிசேகத்தை சொல்றது அது எந்த இடத்துல உபாசனைக்காக சொல்றது எந்த இடத்துல உபாசனை இல்லாமல் உபாசிய விவக்ச இல்லாமல் வெர்ந்த நிர்விசேகத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்லி இருக்குங்கிற விஹாதம் இன்னும் தீர்மானமாகல அந்த விவேகத்துக்காகத்தான் மேற்கொண்டிருக்கிறோம் ஆரம்பிக்கிறது இன்னொன்னு என்னன்னா கத்திசாமான்னு சும்மா சொன்ன எல்லா வேதாந்தத்துக்கும் இப்படிதான் அப்படின்னா ஆனா உளுக்குள்ள போய் பார்த்தாதானே எல்லா வேதாந்தும் இவர் சொல்றபடிதான் சொல்றதா இல்ல வேற நாட்ட சொல்றதா சொல்ல முடியும் ஊத்திரக்காரர் எல்லா வேதாந்தத்துமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதே வேதத்தை தான் சொல்றது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டாரு அது நிரூபணம் தனியாக எந்த வேதாந்தத்தை வாழனும் எடுத்து பாருங்களோ இப்படிதான் இருக்குங்கிறது நிரூபணம் தனியாக இந்த கத்திசாமான்னு சொன்னாரு அத கூட இன்னும் கொஞ்சம் கிரகப்படுத்தி ஸ்தாபனம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காகவும் மேற்கொண்டு இந்த கிரந்தம் ஆரம்பிக்கப்பட்டது இதுதான் இப்ப மேல சொல்ல போற கிரந்தத்துடைய பாஸ்பரிகம் விவரம் அதுக்காக முதல்ல என்ன சொல்றாருன்னா வேதாந்தத்துல பாருங்க ஒரு இடத்துல நிறுவசேஷமா ஒரு பல இடத்துல பிரம்மசேசனா ஒரே நிறுவசேஷமான சொல்லி இருக்கு சில இடத்துல பல விசேஷங்களோட கூடி சொல்லி இது ரெண்டு எல்லாம் எதையோ ஒண்ணு பிரதானமா வச்சிருந்தாகணும் அப்படியானாலும் இன்னொன்னு சொல்லப்பட்டது எண்ணத்துக்காக அப்படிங்கிற சந்தேகம் வருதுன்னு ஆரம்பிக்கிறேன்